சமர்பாமி கை கழுப்பினாலும் சமர்ப்பியா கால் கழிவு சமர்ப்பியா வாயிலுக்கு உறிஞ்சிக்கோங்க தண்ணி இருந்தாலும் சரி அது மாமர மக்கள் ஏற்றுக்குவாங்களேன் இசு ஏற்றுக்கிறேன் சரி காதலால் கொடுத்துருக்கேன் பிரியமாக கொடுக்கலாம் சரி கொண்டா ஏ உலகத்துக்குண்ணா எல்லா விஷயமாவது அப்பா அம்மா தான் வாங்கி கொடுக்குறாங்க பலதார பிரச்சனைகள் குழந்தைகள் அது கொஞ்சம் கேட்குறாங்க அந்த குழந்தை கொஞ்சம் கொடுத்து அந்த ஓதைப்படுறாங்க கொடுக்க கொண்டு தான் இருக்கேன் போனால் போட்டு விட்டுருவாங்க கொஞ்சம் புட்டு கொடுத்தா போகிறோம் அப்படியே அப்பா நல்லா இருக்கேன் அப்படிம்பாங்க அன்பின் காரணமாக தான் நான் தான் வாங்கி கொடுத்தேன் கேட்க மாட்டாங்க கொடுத்தாலும் சந்தோஷம் தான் வேணாம் கொஞ்சம் கொடுத்தா போறேன் அப்படி போல இறைவன் அங்கங்கிருந்து கொண்டு கொடுக்கிறத வாங்கிக்கிறார் அவராக கொடுக்கிறார் பண்ணின்ற கையதே பற்றுவன் விடுவன் என்றே அண்ணல் சிவருமானவர் நன்முனிவர் தங்களுக்கு சேஷ்டம் பொருந்திய சனாதான முனிவர்களுக்கு அருளினன் அறியும் வண்ணம் அருளினன் அவர் எல்லோருக்கும் தெரியும்படி விளங்கும்படி உதேசித்தார் என்று சொன்னார் எல்லாரையும் நான் அறிந்திருப்பன் என்னை அறிவாயிலை நல்லாரி அல்லா பரம் உடனெனவும் அறிவின்றி எல்லாம் அவள் ஏகம் ஏகம் எனவும் இயம்புவாள் சொல்ற நாற்பது எல்லும் நான் அறிந்திருப்போம் என்னை அறிவார் யாரும் இல்லை எல்லா உள்ளங்களையும் இருந்து கொண்டு நான் அவர்களை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதான் என்ன தெரிஞ்சது யாருக்காங்க ஜோன்முட்டில் தவிர யாருக்கும் தெரியாது தம்பியாசி ஓரளவு தெரிஞ்சுக்குவாங்க அந்த அஞ்சாண்டு என்ன தெரியும் கோயில்தான் இருக்காரு தமிழ் இங்கே அவ்வளோதான் அப்புறம் பத்து மணிக்கு போட்டுறாங்கல்ல அவருக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறாங்க கதை கலந்ததால தாங்கி தெரியல அதனால எல்லாரையும் நான் அறிந்திருப்பன் என்னை அறிவார் இல்லை அறிவார் யாரும் இல்லை நல்லார் உண்மை எனக் கண்டோர் நல்லார் தத்துவ ஞானிகள் இந்த உண்மையைப் பற்றி நன்றாக தெரிந்து கொண்டவர்கள் நாடின் இன்றிய அறிந்தபடி அவர் விசாரித்து தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பிரகாரமாக அல்லாது அதை தவிர வேறு வகையில் இல்லாமல் அளவில் பரம்புடன் எனவும் என்ன சொல்ல சொல்லுவார்கள் எல்லையில்லாத மேலான புருஷன் என்றும் பூர்ணமாக சொல்லப்படும் இது இது இன்னும் அறிவியின்றி எல்லாமாகி அறிவு என்றேன்னா விவகார காலத்தில் விவகார காலத்தில் இருக்கிறேன் சரி விவகாரம் இல்லாத சமத்தில் அல்லாத ஏகம் எனவும் ஏன் போகிறாள் விவகாரம் இல்லைன்னாக்க நான் என்னப்படி இருக்கேன் ஒரே இருக்கிறேன் அத்யகமாக இருக்கிறேன் அடுத்த ரெண்டற்ற இருக்கிறேன் விவகார காலத்திலே எல்லா விவகாரம் இருக்கேன் விவகாரம் மற்ற அதிஷ்டான நிலையிலே நான் ரெண்டற்ற நிலையிலே இருக்கிறேன் நம்முடைய பிரபஞ்சம் வேறு நான் வேறு என்று இருந்தாலும் கூட விவகார காலத்திலே அறியாமையோடு செய்யக்கூடிய அத்தனைக்கும் நான் தான் ஆதாரமாக இருக்கிறேன் விவேகத்தோடு செஞ்சால் அது நான் தான் ஆதாரம் ஆனாலும் இது ஒட்டுதல் கிடையாது நீர் இல்லை அவன் இது சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறேன் பல்வேறாக விவகாரங்கள் இருக்கின்றன ஆனால் நானும் ஒன்று ஒருவன் தான் ஏகம்தான் அது இது ரெண்டையே இருக்கிறேன் ஆக இதெல்லாம் என்னுடைய வியாபக நிலை சுத்த படம் நிலை அப்படி இருக்கிறதுனாலே இதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று பார்த்துள முனிவர் என்னை பரமென்றும் பண்டும் என்றும் நீத்துள குணத்தோன் என்றும் நின்மலா ரோபன் என்றும் ஆத்திமா பொருளீதென்றும் மரவலை வரிவே என்பர் அல்லவர் அறியார் என்றும் நாற்பது எட்டா பாட்டில் மீண்டும் சொல்றார் பார்த்துள முனிவர் என்ன விசாரத்தை பார்த்திருக்கிற ஞானிகள் என்னை பரபரம் சொருமா என்னை பரம் என்றும் அது மேலான வசூல் என்றும் சொல்லுவார்கள் பண்ணும் இன்றும் நீத்துல குணத்தோன் என்றும் அநாயியாயம் இப்போ காலத்திலும் இனி எதிர்காலத்திலும் முக்குணங்களோடு சம்பந்தம் இல்லாது நின்மல ரூபன் என்றும் குற்றம் இல்லை மலமிச்சு அவனு சொல்லக்கூடிய குற்றங்கள் எதுவுமே கிடையாது அப்படி என்றும் ஆத்ம பொருள் ஈது என்றும் ஆத்மா என்று சொல்வது என்ன உண்மை செல்வதுக்கு ஆத்மான் பெயர் ஒரு இவன் முத்தன் தன்னை ஆத்மான்னு சொன்னாக்க உண்மை செல்வது குழந்த அர்த்தம் அந்த உண்மை செல்வத்து வேற இல்லாமல் இருக்கிறதா பரமாத்மான்னு போறதுக்கு ஆகவே ஆத்மஸ்வரமாயிருக்கும் நான் தான் பரமாத்மஸ்வரபாயிருப்ப நான் தான் என்றும் மனதலை உளவுக்கு உண்மை ஆய்தும் விரிந்து இருக்கின்ற இந்த ஜகத்துக்கு உண்மையாய்த்தும் அவர்களுக்கு அத்வைத கருத்துக்கள் தெரிந்து கொள்வதற்காக குரு சிசிய பரம்பரை உண்டாக்கியும் உண்டாக்கியதும் இவ்வறிவே என்பர் இப்படி சொல்லுகிறார்கள் இதுதான் அந்த ஞானம் அடைந்தவருடைய நிலை அல்லவர் அஞ்ஞானியப்படி சொல்வார்கள் என்றும் அறியார் இதை பற்றி ஒன்றுமே தெரியாவங்களுக்கு எப்பொழுதும் இந்த நிலைக்கு கொஞ்சம் கூட தெரியாதுங்களுக்கு இப்போ என்ன தெரியும் அவர்களுக்கு அருந்தல் பொருந்தல் இனவையும் பயமாச்சிக்கொள்ளல் இந்த அஞ்சு தெரியும் அவங்களுக்கு அதை அனுபவிச்சுக்கிட்டு இருப்பாங்க வேறு தெரியாதுங்களுக்கு அல்பத்தான் மகிழும் வாடும் இதை கொஞ்சம் கிடைச்சேன்னா அவ்வளவுதான் கைகளாக குதிப்பாங்க போயிடுச்சா ஒரு முக்கால் போட்டு கருவாங்க இதுதான் தெரியும் உங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறார் அல்லவர் என்றும் அறியார் சென்ற காலத்து எங்களே எதிர்காலம் மூணு காலத்துக்கு அறிய மாட்டார்கள் அப்படின்னு சொல்லொன்று யமால் அறிவருமென்றை மூட மூலத்தால் உணர்வதின்றி ஏது ஒன்று செய்யாவென்ற உண்மையாம் அறிவை காணார் ஈதன முனிக் கெல்லாம் இமையோர் கீதன் அற்பத்தொன்பதா போட்டு யாது ஒன்றை அமர்தம்மாள் அறிவு அறிவு ஆகும் எந்த ஒரு அத்வைத ஞானத்தை தேவர்களும் கூட அறிய முடியாததாகுமோ எந்த ஓதிய மாயை மூடமோகத்தால் உணர்வது இன்றி எதனாலே என்னுடைய சொல்லப்பட்ட மாயை இருக்கே அவருடைய மூடமோகம் மௌட்டிகத்தன்மை அதன் காரணமாக உணர்வதின்றி எந்த ஞானம் வராது அவங்களுக்கு ஒன்று இசையா எந்த ஒரு விளக்கமும் தெரியாது அவங்களுக்கு அவர்களுக்கு கொண்டதே காட்சி கொண்டதே கோலம் தான் யார் கிடையாது உண்மை பாவம் தெரியாது அது பரிகாரம் தெரியாது சொன்னாலும் ஒத்து மாட்டான் அந்த மூட சிறுவாமணின்னு பேர் முடலுக்கு எல்லாம் ஒன்று இசையா என் உண்மையாம் அறிவை காணார் இப்படி உண்மைத்தன்மையை காண முடியுமா இந்த மூடர்கள் மட்டுமல்ல மதுவாதிலும் மூடர்கள் தான் அவர்களின் காண சொல்பு இப்போ என்ன செய்கிறாங்க ஏதாவது ஒரு ரூபத்தை வைத்து இதுதான் முழுமை என்று சொல்லி வாதி வாதிவார்கள் அவர்களோட மூடர்கள் ஆகவே இத்தகைய நிலை அறிந்தவர்கள் தவிர மற்றவெல்லாம் மூடர்கள் தான் ஒன்று இசையா வென்றன் உண்மை அறிவை காணாம் பொய் பார்ப்பார்கள் ஈது சொல்லப்பட்ட விளக்கங்கள் என்று முனிகளுக்கு எல்லாம் வந்த சனக சனந்தன சனான முனிவருக்கு எல்லாம் முதலிய முனிவருக்கெல்லாம் இமையோர் கீசனி எம்பினன் தேவளுக்கெல்லாம் தேவனாயிருக்கின்ற பரமேஸ்வரன் உதயசம் செய்தார் என்று திருமணக்கூட நான் ஏமாயனை கடந்தும் நிற்பேன் ஞாலந்தனையற்றேன் ஏனையனவும் என ஒழிய யாதோ செயலும் இல்லவனான் நானே ஜகத்தை நடத்திடும் நாதன் என்றும் நடுவென்றும் ஆனா வரிவோர் அறிந்திடுவர் என்றே அருளி செய்தனால் ஐம்பதாவது பாட்டு இதுவரைக்கும் இந்த விஸ்வபரணை சொல்லி அடுத்த பாட்டில் விதேக கேள்வியா விளக்கணம் சொல்ல போகிறார் நானே மாயதனை கடந்து நிற்பேன் இந்த மாயை எனக்கு ஒரு பெருசில்லை அது எனக்கு அடக்கம் அதை தாண்டி அதிட்டானமாக இருக்கிறேன் இந்த உலகத்தை நான் சீட்டு பண்ணுவதில்லை சம்ம எனக்கும் நான் செய்வதில்லை ஏனையனவும் எனோர் செயலும் இல்லை இத பிரமணியின் பெயர் பிரம்மநிலை எப்படி இருக்கு இந்த உலகத்தை நான் சீட்டு பண்ணிடத்திலே மாயை கிடையாது மாய்க்கு அப்பாற்பட்டவன் அதோடு சம்பந்தம் இல்லை என்று நிலை சொல்லும் போது சுத்தப்பிரமத்தை குறிக்கும் அதனால் நானே ஜகத்தை நடத்திடும் நாதன் என்றும் அதாவது என்னையொடைய யாதோ செயலும் இல்லாதனால் பிறகு இப்படி எல்லாம் இருக்கிற விவகாரம் நடக்குது என்ன காரணம் என்னைத் தவிர வேறு செய்ய முடியாது அப்படி இருக்கிறதுனால என்னாச்சு நாதன் என்றும் இதையெல்லாம் நடத்தக்கூடிய நாதன் தலைமையாக இருக்க முடியும் நான் எதுவும் செய்வதில்லை உலகத்தில் விவகாரம் நடக்கிறது நீங்க கேட்குறீங்களா அப்போ நான் காணப்படும் என்று செய்கிறேன் மகளிர் சம்பந்தப்படி விவகாரம் செய்கிறேன் வாசமானம் செய்வதில்லை அது விவகாரம் நடக்கிறதுங்கிறதுக்காக அதை நான் செய்கிறதாக ஏற்றுக்கொள்கிறேன் அது மட்டும நடு என்றும் நான் பாரபட்சம்னால் செய்கிறேன் நடு மத்தியஸ்தம் ஓரவஞ்சனே பாரபட்சனே என்றே கிடையவே கிடையாது ஏன் அவள் எனக்கு அண்ணன் ஆக வேண்டியது உலகத்திலே பாரபட்சனுடைய காரணமே ஒருத்தர் ஒருத்தர் எதிர்பார்ப்பு உண்டு எதிர்பார்ப்பு செய்கிறது இறைவனுக்கு என்ன அவர் என்ன ஒரு உண்டை கட்டிக்காக காத்திட்ருக்காரா பட்டினி அவர் என்ன நிறைந்தவர் அவர் பசியும் இல்லை தாவம் இல்லை அவர் பார்வத்தின் எப்படி வரும் அதனால் மத்தியஸ்தனா எதா நடுவென்றும் ஆனா அறிவோர் அறிந்திடுவார் இது யார் தெரிஞ்சுக்கிறாங்க குறையாத அறிவுடைய ஜென்மத்தில் தான் தெரிஞ்சுவான் மற்ற யாருக்கு விளங்காதான் வேதாந்தம் படித்து விசாரம் பண்ணி அந்த விசார ஜன்னிய ஞானம் வருது அவங்களுக்கு தான் இது புரிய எல்லாம் ஒன்றும் புரியாது சொன்னாலும் ஏற்க மாட்டாங்க சொந்த புத்தியும் இல்லை சொல்ற புத்தியும் மாட்டாங்க அப்படிப்பட்ட ஆளுங்க என்று எந்த பிரகாரமாக அருள் செய்தனன் ஆலசை ஆலந்த சிவருமான் இப்படி சொல்லி முடிச்சார் என்று சொல்லப்படுது எங்கும் தானாயும் ஆய் நின்றே ஒன்றாயி அங்கம் அன்றின் அறிவேயாயுன்னிதாய அருவடிவை தங்கும் ஞானவோக்தான் பாசரித்து பிணை வந்தேன் அங்கமான பேர் வெளியோடு யானாய் அடங்கிடுவார் பாட்டி பாட்டில் விஜய் முதலக்கணன் சொல்றார் எங்கும் தானாய் யாவையுமாய் நின்றே நான் எப்படி இருக்கிறேன் எல்லா இடத்திலும் ஏகமாயிருக்கிறேன் தானாயிருக்கிறேன் என்ன தேர் இரண்டாவது இல்லை யாவையுமாய் ாலும்ப இருக்கின்றாய் ஒரேதான் ஏகமாய் அழிவின்றி நாமறு பிரபஞ்சம் நாசமடையும் பாம்புகள் எல்லாம் கிடாது அதுபோல அழிவு இன்றி அங்கம் ஒன்று இன்றி ஒன்று இன்று எனக்கு எந்த உறுப்புகள் கிடையாது நெருல்ல அசங்கன் சிம்மாத்திரன் இப்படிதான் சொல்லப்படும் ஆகவே உறுப்புகள் இல்லாதவன் அங்கம் ஒன்று இன்றி அரியாய் நான் எப்படி இருக்கேன் ஜடவசல்ல ஜடவசன் அரியுடிமா இருக்கிறேன் நுண்ணிதாய அருள் வடிவை அது சூட்சமாக இருக்கின்றவன் மட்டுமல்ல கிருமையே வடிவமாக உடையவன் அருள் அப்படின்னு சொன்னால் பயிர்குக்கூட இறக்கப்படுவாங்க பயிரும் அப்படித்தான்னு சொல்ல மாட்டேன் ஐயோப்பா அப்படிம்பாங்க முடிஞ்சால் உதவியும் செய்வாங்க அதான் அருளின் பேர் அன்புன்னு சொன்னால் ஒத்த கருத்துடைய ஒருவருக்கு காட்டக்கூடியது அன்புன்னு பேர் மற்றவர்கள் காட்ட மாட்டாங்க மணிமண்டர்கள் காட்டுறதில் அன்பு தான் பக்கத்து வீட்டுக்கு காக்க போயிருந்தால் காட்டுறது அன்பு அது சமயம் போல் செய்வாங்க அதுபோல் இங்கே நான் அருள் வடிவாகவே இருக்கிறேன் தங்கும் ஞானயோகத்தால் முன்பு ஆசிரியத்து இதுபோல் ஞானயோகம் கிரியா யோகம் விசாரயோகம் ரெண்டு யோகம் என்ன சொல்லப்பட்டது ஞானயோகம் பழகிறது விசார மார்க்கும் செய்யலாம் யோக மார்க்கும் செய்யலாம் பெரும்பாலும் விசார மார்க்கு சாஸ்திரம் அங்கீகாரம் பண்ணிக்கிட்டு யோக மார்க்கமெல்லாம் குறைந்த நிலை தான் அதனால் சுவாஸ்திர ஜென்மி ஞானம் அதுதான் ஞானம் விசார ஜென்மி ஞானம் விசாரத்த உண்டாகிற ஞானம் அப்படிப்பட்ட ஞானம் அடைந்தவருன்னு அர்த்தம் முதல்ல அபியாசம் இருந்தாங்க முன்பு ஆசிரியத்தைன்னா முதல்ல அபியாசம் இருந்தவர்கள் பிணை வந்து அதற்கு பிறகு என் அங்கமான பேரழியோடு அபியாசமான பிறகு திடஞானம் பற்றி தீர்மத்திலாக விளங்குவார்கள் அவர்கள் பிராண சயம் ஏற்பட்ட பிறகு இல்லத்தில் வந்து ஏகமடைவார்கள் என் பேரொழியோடு வழிமா என்னோடு ஒன்றி ரெண்டற்ற நிலையிலே யானாய் அடங்குறுவர் தானாக இருப்பார்கள் சமுத்திரங்கத்தில் நதிகள் எல்லாம் போய் சேர்ந்த மாதிரி நதிகளுக்கு தனித்தனி பெயர்கள் தனித்தனி சுபாவங்கள் எல்லாம் உள்ளன ஆனால் கடலை போய் சேர்ந்துட்டாக்கா உப்பு தனியான ஒளி அப்புறமேலே தனித்துவம் தண்ணி கிடையாது கங்கை மிக புனிதமானது அது கடாவது தண்ணி ஆனால் அது கடலை சேர்ந்து தண்ணா அது உப்பு தனியாக ஒளி அப்புறம் கடா தண்ணா வைக்கணும் எல்லாம் போயிடும் பெயரும் போயிடும் அந்த குணமும் போயிடும் குணமும் போயிடும் அப்படி போல் இங்கே யுவன் பெரிய ஞானி அப்பாற்பட்டவர் பெரிய மடாதிபதி இப்படி தான் இருக்கலாம் பெரிய படிப்பாளி ஆனாலும் அங்கே போய் சேர்ந்து இல்லை படிப்பதில் ஒன்றும் கிடையாது எல்லாம் போச்சு ஏன் படிப்பதெல்லாம் எதை போய் செய்யுறது அந்த அதெல்லாம் அந்த கடை போகுது நாசமடைஞ்ச பிறகு ஐட்டான் சேரும் போது ஒன்றுமே அந்த நிலையில் அது விதேமுத்தேன்னு பேர் ஆக சில பேர் இந்த துவைத மதம் இது ஒத்துக்கிறதில்லை ஏன் ஒத்துக்கிறதில்லைன்னு சொன்னால் ஜீன்மத்தில் அடைஞ்சாக அந்த சுகத்தின் அனுபவம் இல்லையா விஜயமூர்த்தி அடைஞ்சிட்டு எப்படி சுகம் அனு அனுமிக்க முடியும் அப்போ என்னையா விஜயமூர்த்தி அப்படிங்கிறாங்க அது வாஸ்தவம் தான் சொலுத்திய அவசையில் எப்படி அனுமிக்கிறாங்க நான் இருக்கிற பவனை இருக்காங்க எதுவுமே கிடையாது அவசையில் இருக்கும்போது யாருக்காவது நான் சுகமாக இருக்கிற பவனை இருக்குமா ஒருவர் கிடையாது அப்படி இருந்தால் வெளியே சொல்லணும் நான் சொல்லி தேவை சுகமா இருந்தேன் பாட உறுந்த சொல்றாங்கன்னா கிடையாது என்ன சொல்றாங்க நான் சுகமாய் தூங்கினேன் ஒன்றும் தெரியவில்லை யாரும் சொல்ல மாட்டேன் நான் சுகமாய் தூங்கினேன் ஒன்று தெரியவில்லை நான் என்பது ஆத்மா சுகம் என்பது ஆத்மாதான் தெரியவில்லை சொல்வது அது ஆத்மா தான் சனதான் பேரு தூங்குவது மனசு மனதை தூங்கும் தன்மையில் ஒன்றே திர அஞ்ஞானம் அந்த அஞானத்தை பார்த்திருக்குது அந்த ஆத்மா இந்த விவரங்கள் வேதாந்தி விசாரம் பண்ணும்போது தெரியும் இல்லையே மற்றத்தாமியும் தெரியாது அப்போது மணமற்ற இடத்துல எதுவுமே ஆத்மாத்மட்டும் இருக்குதுன்னு நல்லா தெரியுது மனதில் தூங்குதே அதே போல் ஆத்மா சுக்கவடிமல்ல அங்கே தச்சான விடும் நல்லா தெரியுது இதே போல் மனமற்ற விதையா அந்த பிரபிம்பம் பிம்பத்தோடு சேரும்போது அது சுகமாக இருக்குமா துக்கமாக இருக்குமா அதை அணிவிக்கிறது யாரு அணிவிக்கப்படும் பொருள் பிரிவாக இருக்குமா அங்கே அத்தகைய ஒரு பாவனை ஏற்படணும் ஏற்பட்டால் தான் வித்யா மூர்த்தியில் ஆத்மா ஒரே மாதிரி இருக்குது ஆனந்த இருக்குன்னு ஒத்துக்க முடியாது மனசு என் மன சம்மதிக்கிறது இல்லை மன எல்லாம் விளக்கம் டெல்லியாகணும் இல்லைன்னா தருவான்ட்டே கிடக்கும் வித்யா மூர்த்தி வராது ஜீவன் மூத்தியாக அதனாலதான் சொல்ல எத்தனை நான் ஞாத்தாவும் ஞானம் இருக்கும் என்பால் அத்தனை நாளும் வேண்டும் அப்பாலோர் செயலும் வேண்டாம் நித்தமும் வெளிவோர் பற்றா நியாய மாத்திரமா சீவன் முத்தரானவர் விதேகமுத்தி அடைந்திருப்பார் என்றும் நியாயமாத்திரமா போயிருந்தாங்க அது விதேகமுத்தின்னு போயிரு அதனால நித்தமும் வெளிப்போர் பற்றா நியாயமாத்திரமாய் வெளிபோல் ஆகாயம் போல அதில் எதுவாக சம்பந்தம் இல்லை அப்படிப்பட்ட நியாயம் ஞாத்தா ஞானம் நியாயம் இது அகண்ட காரியத்தினால் நியாயம் ஆத்மா அதாவது அதிர்ஷ்ட சைதன்யம் அது நியாயமாத்திரமாய் என்று இருப்பத விஜயமத்தின் சொல்லப்படும் நித்தம் வெளிப்போர் பற்றா நியாயமாத்திரமாஜீவன் முத்திரானவர் விஜயமுத்தி பெற்றிருப்பவர் என்றும் எப்போ அப்படியே இருப்பாங்க கலந்து ஆத்ம தர்மம் கிடையாது இப்படிப்பட்ட ஒரு விசாரணை செய்தார் அதனால்தான் சொல்றார் தங்கு ஞான யோகத்தான் முன்பு ஆசரித்து பிணை வந்து என் அங்கமான பேரொழியோடு ஒன்றி யானாய் அடங்கிடுவார் அப்படியே அமைதியாகிடும் அதன் பிறப்பத பிறவையில் சொல்றார் மனசு இருக்கிற பிறகு உண்டு மனசு சேர்த்து போனாதான் பிறவில்லை இந்த உடம்பு சேர்த்து போனால் இன்னொரு உடம்பு கிடைக்கும் மனசு சேர்த்து போச்சுன்னா இன்னொரு மனசுருக்கு தியாகதில்லை ஆனால் அந்த மனசு விடுபாடு அடைஞ்சாதான் அது சாகம் இல்லை சாகம் இதில் இருக்கு மகா பிரளயத்தில் இந்த இதெல்லாம் போய் அந்த இருக்கும் சூட்சமாக இருக்குது மற்றெல்லாம் போய் இந்திரிகள்லாம் ஒடிங்கி போயிடும் போதெல்லாம் போயிடும் ஏழை ஒடினார் போல் அது ஒடிங்கி கிடக்கும் மீண்டும் வரும்போது அது அந்த காரணம் பதிவான சஞ்சித்தமெல்லாம் இருக்குல்ல அப்படின்னு தொடங்கி வந்துடும் அவ்வளோ தான் அப்படிகள் ஆங்க அவர்கள் மாயையை வசித்து நீங்கிய பின் நின்மலமதாய் அருவாய வருமாய் வருவா நின்மலமதாய வருவ நீங்கிய பின் நின்மலமதாய உருவாய யாதவர்கள் என்றுங்கியாயத்தில் ஐம்பத்தி ரெண்டாவது பாட்டு ஐம்பத்தி ஒன்னாம் பாட்டிலிருந்து விதையமுத்தி லட்சணத்தை கொஞ்சம் விழிக்கிறார் முன் பாட்டில் விஜய லட்சணன் சொன்னார் ஞானம் அடைந்த பிறகு அவர்கள் அந்த ஜீவன் மத்திய நிலையில பிரார்த்தானுசாரமாக எதை செய்யணுமோ அதை செய்துவிட்டு பிறகு பிராரத்தம் நசித்தவுடனே சரீரை விழுந்தரும் விழுந்த பிறகு அவர்கள் மனசு அந்த இந்திரியங்கள் இதெல்லாம் அந்தந்த சல்மாத்திரை கலந்துரும் அதனால் பிரதிபமானது பிரம்மஸ்வரமாக என்னிடத்தில் வந்து சேர்ந்துடும் சொன்னார் இது வித்தியாப்தி லட்சணம் இந்த பாட்டில் ஆங்கு அவர்கள் என்னுடைய மாயை வசித்து அந்த பிரகாரம் செய்த அவர்கள் மாயை வசித்து மாயை வசம் பண்ணி நீங்கிய பெண் அதிலிருந்து விடுபட்ட பிறகு நின்மலமாத உருவாவார் அவர் என்ன ஆவாங்க எந்தவித குற்றம் இல்லாத மும்மலம் இல்லாத என்னுடைய வருவம் எப்படியோ அப்படி ஆய்விடுவார்கள் இங்கு இது செய்யாதவர்கள் இப்படி இந்த உலகத்தின் கண்ண செய்யாத அஞ்ஞானி இருக்காங்களே அவர்கள் என்றும் என்னை செய்தார் எந்த காலத்தில் என்னை அடையமாட்டார்கள் ஓங்கிவர் ஒரு பந்தம் நின்றும் உடன் உடைப்பார் இப்ப என்ன அவருக்கு கதின்னு கொண்டே இருக்கின்ற பந்தத்தில் இருந்து கொண்டு துக்கப்பட்டுட்டே இருப்பார்கள் அவங்களுக்கு பலன் துக்கம் தான் பண்ண ஒழிய சுகம் கிடையாது அப்போ விஷயங்களில் சுகம் இருக்கே அனுபவிக்கிறாங்களா அந்த சுக ஆத்ம சுகம் ஒழிய விஷயங்களை கிடையவே கிடையாது அதனால சுகம் எங்கே ரூபத்தில் எப்போ வந்தாலும் அது ஆத்ம சுகம்தான் இனிப்பு எந்த ரூபத்திலும் எப்படி வந்தாலும் சக்கர எங்கள் குணம் அது மிட்டாய் வந்தாலும் சரி அது காப்பியில் வந்தாலும் சரி இனிப்புன்னா சக்கர குணம் தான் சக்கரையில் என்ன இனிப்பார்கள் சாத்தி வந்தால்தான் அது அசத்திரம் வந்தாலும் சரி அது இனிப்போகுது வந்தால் அது எதோடைய குணம் சக்கர குணம் சக்கர கலந்துருக்கான்னு சொல்லிடுவாங்க அதுபோல் சுகம் இருக்கா ஆத்ம சுகம்தான் விஷயங்களில் ஒரு அனுப்புறமான சுகம் கிடையவே கிடையாது பிறகு இவர்களுக்கு என்ன லாபம் ஓங்கி வரும் வந்த நின்று உடன் உழைப்பார் அதோடு சேர்ந்து கொண்டு துக்கப்படுவால் தேர வேறு கிடையாது என்று சொல்ல சுத்தனாயொன்றாய் என்னை கூடியிடும் தொன்மையோர்கள் எத்தனை நூறு கோடி கற்பங்கள் தான் சென்றாலும் மேய்த்தக மேயலார் என்ற விளங்குமேயருளால் என்றே இத்தகைத்தனவே வேதம் இயம்பிடமென்றா நீசன் ஐம்பத்மூரா பாட்டிலே அப்படி அடைந்த வித அடைந்தவர்கள் ஒரு கால் மீண்டும் பிரிஞ்சு வந்துடுவாங்களோ அப்படின்னு சொன்னால் வரமாட்டாங்க சுத்தனாய் விஜயபுரம் என முப்பத்தி ஐந்து தத்துவங்கள் இருப்ப சுத்தம் அப்படி சுத்தனாக நான் இருக்கிறேன் ஒன்றாய் ஏகமாயிருக்கிறேன் அப்படிப்பட்ட என்னை கோளிலும் தொன்மையோர்கள் என்னை அனுபவித்து என்னோடு சேர்ந்த ஐக்கியமான தொன்மையோர்கள் பழமையானவர்கள் எத்தனை நூறு கோடி கற்பங்கள் தான் சென்றாலும் நூறு கோடி கற்பங்கள் அது எத்தனையோ கணக்கு இல்லை அது போனாலும் கூட பாருங்க தான் வருது இல்லை அது அசைன்னு மெய்த்தக மேலார் மீண்டும் சரீரத்தில் பொருந்த மாதிரி வரமாட்டார்கள் அப்படிதான் இருப்போம் என் தன் என் தான் தன் அசையாங்க என் ே ஆகவே என்னுடைய கிருபையினாலே என்று இவ்வாறாக ஆகிறது என்று இத்தகைத்து எனவே இந்த பிரகாரம் என்றே வேதம் ஏன்படும் என்றான் ஈசன் ஈசன் வேதம் ஏன்படும் என்றான் ஆகவே ஒரு காலத்தையும் பிரிகது இல்லை எதனால ஆசைதான் காரணம் அசை ஆசை அசை என்ன சிரவணம் அடையிறது அது முதலாளி திறன் தொழில் பேர்னு சொல்லுவாங்க அசை ஆசை வீடு வீடு பெரு பேரு கெடு கேடு அப்படின்னு வரும் அதனால் அசைவு ஏற்பட்டதோ அப்போது எல்லாம் சேர்ந்து போயிடும் அசைவு முற்றிலும் நின்று போச்சுன்னா ஆனால் சொருபந்தான் சொர்பத்து எந்த அசையும் கிடையாது அசை புற மாயில்தான் மாயா காரியங்கள்லாம் அசைமுடியதுதான் அது சார் ஈஸ்வர சம்ம அதாவது பிரம்ம சம்பந்தம் ஏற்படலாம் அதுக்கும் அசைவு கிடையாது பிரம்மத்துக்கு அசைவம் இல்லை ரெண்டுக்கும் எந்த காலத்திலும் சம்பந்தம் ஏற்படும் அந்த அசைவு எப்படி வேடிக்கை பார்த்தீங்களா அதான் சொல்றது பிரம்மும் அஞ்ஞானம் அனாதி அது அப்படியே தான் இருக்கும் சம்பந்தம் அனாதி எப்ப சம்பந்தம் ஏற்பட்டதோ சம்பந்த கற்பதான பொது தத்யானம் மெய்யப்படுகிறது தத்யான் என்ன பண்ணது நிச்சயம் பண்றது என்ன நிச்சயம் பண்றது பொய் என்று மித்த என்று அஞ்ஞானம் என்ன பண்ணது சத்தியமும் நிச்சயம் பண்ணுது இதுதான் வித்தியாசம் அஞ்ஞானம் இப்பிரபஞ்சத்தை சத்தியமும் நிச்சயம் பண்ணது ஞானம் மித்திய நிச்சயம் பண்ணுறது பொருள் ஆக பொருள்கள் எப்போதும் உள்ள பொருள் அதுதான் அப்ப என்ன லாபம் இப்ப சூரியன் அசுமன் வரைக்கும் காதல் இருக்கதான் செய்யும் காதல் ஜலம் என்று கண்டவனுக்கு அலைச்சலம் அது ஜலம் இல்லை காணதுதான் அப்படி தோற்றம் உண்டு என்று நிச்சயத்தவனுக்கு அலைச்சல் இல்லை எதுவரைக்கும் இருக்கும் சூரிய அஸ்மலையா அப்படி போல இந்த மாய மாயா காரியங்கள் பொய்ய நிச்சயத்தா கூட எதுவரைக்கும் இருக்கும் விதியாமத்தி வரைக்கும் இருக்கும் விதிய அடைச்சிட்டா இல்லை அதான் சொல்றது மீண்டும் திரும்ப மாட்டார்கள் அப்போ தனித்தன்மை இல்லையே முன்ன சொல்லிருக்காச்சு ஆறுகள் எந்தெந்த நகர்த்திகள் நதிகள் போனாலும் சமுதல் கலந்துட்டாங்க தனித்தன்மை போயிடுது அவர் பிரிக்க முடியுமா காவேரி கங்கை புனிதமான நதிகள் சேர்ந்துருச்சு அப்புறம் காவேரியை தானே நல்லா இருக்குன்னு பிரிக்க முடியுமா சமுதிரத்தில் கங்கை தண்ணி ஒருவங்க பிரிக்க முடியுமா ஒரு போக முடியாது அதாவ் எத்தனை கோடி ஜென்மானாலும் எத்தனை எடுத்தாலும் பிரிக்க முடியாது அது போயிடுச்சு உப்புதான் அப்புறம்ண்ணா கா கங்கை ஜலம் நல்லா இருக்கும் காவேரி ஜலம் இனிக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எடுக்கலான்னு பிரிக்கா ஒரு குடம் தண்ணி எடுத்து வந்து இது காவேரி கொஞ்சம் எடுத்துக்கிட்டு மற்ற சமுதிரத்தையும் பிடிச்சலாம் பிடிக்க முடியுமா ஒரு போதும் முடியாது அது எத்தனை கோடி ஜென்மானாலும் சரி எழுதானு அப்படின்னா அதான் சொல்கிறது எத்தனை நூறு கோடி கற்பங்கள் தான் சென்றாலும் மெய்த்தக மீளார் என்றான் விளங்கும் மெய் எழால் என்றே இத்தகைத்தனவே ஏடும் என்றால் அதனாலே அத்தகைய நிலை என்னால் உங்கட்கு எம்பிய விஞ்ஞான ஞான யோகிகற்கும் பின்னாம்பு மது புத்திரர்க்கும் பேணுமே யோக சாங்கியர்தான் சொன்னாகும் அல்லாரை தூர ஒளி பதிவுன்றே தன்னேரணையான் ஆம் ஈசன் தானே சாட்சி அருடின் அத்தியாய முடியுது என்னால் உங்களுக்கு இயம்பிய விஞ்ஞான இதை விஞ்ஞானம் இது விஞ்ஞானம் லௌகி விஞ்ஞானம் இல்ல ஆன்மீக விஞ்ஞானம் விஞ்ஞானம் தான் விஞ்ஞானம் ஞானம் அர்த்தம் விசாரமான ஞானம்தானே விஞ்ஞானம் ஞானயோக்கம் இது யார் ஞானத்தை ஞான மார்க்கத்துக்கு போகக்கூடியவர்களுக்கும் யோகமாறி போறவர்களும் அர்த்தம் விசாரமார்க்கு போனாலும் சரி அல்ல யோக ரெண்டு பேருக்கும் உயர்ந்தான் பின் நாம் உமது பின்னாம் உமது பின்னால் வரக்கூடிய புத்திரரா இருந்து அவளும் இல்லை சிசிரலா வருவாங்களா பேனும் யோக சாங்கியார்தான் யோக சாங்கியருக்கும் வச்சுனாலும் சரி யோக சாங்கியர்கள் யோகம் என்று சொன்னாக்கா அது அட்டாங்க யோகம் பிராணாயோகம் இது அடயோகம் இதெல்லாம் யோகங்கள் அவங்களுக்கும் சாங்கியன விசாரணை இது சாங்கியோக அத்தியாயம் விசாரணை மாற்ற உள்ளவர்களுக்கும் சொல்லலாம் தன் புத்தர்கள் சொல்லலாம் பொக்குகையாக இல்லைன்னா சிச்சர்களாக வர வரவங்களுக்கு பக்குவாக இருந்தால் சொல்லலாம் சொன்னால் ஆகும் இப்படி சொன்னால் தான் அது பொருந்தும் அதை விடுத்து புத்திர அல்லாதார் அல்ல இல்லாதவர்கள் ஞானயோகத்தில் ஈடுபாடு இல்லாதவர்கள் அவர்களை என்ன செய்யணும் தூர ஒழிப்பதிவு இதெல்லாம் பதிவு சேர்க்க முடியும் நம்ம சேர்த்தாலும் இருக்க மாட்டோம் போட்டு போயிடுவோம் என்று இந்த பிரகாரம் தன் நேர் அணையான் தனது சமானமாக ஏறும் யாருமே கிடையாது அப்படிப்பட்ட ஈசன் தானே சாற்றியிருந்தான் அவர் தானாகவே அந்த விஷ்ணுவின் தலைமையிலே கூறியிருக்கின்ற சனகசநந்தனாதி முனிவர்களுக்கு உபதேசித்தார் ஆகவே இதோடு இந்த அத்தியாயத்தை முடிஞ்சது அடுத்த அத்தியாயம் இந்த கவிநாயகர் பாட்டு பூண்டுச்சு அவரோட சம்பிரதாயத்தையும் ஆரம்பம் அந்த யாமையாகி அருள் செய்த புராணந்தனின் முன்றிகள் பிறவி தீர முனிகளு கீசன் சொன்னான் குன்றிடாமறையினராம் கீதையின் இரண்டாமத்தை இந்தலாம் அறையும் வண்ணம் என்றவார் உரைத்ததன்றே ஞ்சாவது பாட்டில் மொழிகேற்பாசிரியாளர் தத்துவராஜ் சுவாமிகளுடைய வாக்கியம் இது சொல்கிறார் அன்று முன்னொரு காலத்தில் அரிய விஷ்ணுவானவர் ஆமையாகி அத குருமம் செய்து அருள் புராணம் தென்னின் இது புராணம் குரும புராணம் பேர் இப்படி அந்த தீர்மான்கிட்ட இந்த கேட்டுக்கொண்ட பிறகு அவர் கூர்மாவதம் எடுக்கும்போது பல பேருக்கு சொன்னாரன் அதை கூர்மபுராணத்தை சொல்வதுன்னு சொன்ன சொல்கிறது பிறகு சொன்னார் அதுதான் க கண்ணபுராண் அவதாரத்தில் சொன்னதுதான் ஈஸ்வர வாக்கியம் தான் இவர் சொன்னது தான் சொன்னார் கிரேதத்தில் இது கிரேத விதத்தில் பிரம்ம கீதை தியாபரகத்தில் மூணு விபத்து மூணு கீதைகள் மூணு மூர்த்திகள் சொன்னது தான் அது சிவன் பிரம்மா விஷ்ணு ஆனால் கருத்து ஒன்றே நல்லா கூடுதல் குறைச்சல் இருக்கும் அதில் பெருமகதில் நல்லா சொல்கிறார் என்னால் ஒன்றுமே சேருகிறான் அகப்பை போலங்கிறார் சட்டியிலே அகப்பை மொண்டு தான் வச்சோம் இல்லையா சுவையில அறியாது அப்படி போல அந்த இறைவன் சிவபெருமானுடைய அருள்நாள் தானே என்ன செய்யணும் இல்லையா எனக்கு ஒன்று அதிகாரம் கிடையாதுனார் அதை காலபருத்த நிலையின்னு அர்த்தம் காரியபெருமோ காரணப்புறமும் பிரேரணை பண்றதுதான் அவருக்கு அந்த வேலை தான் அது செயல்படுத்த மாட்டார் இவளை செயல்படுத்திய இவளுக்கு பிரேரணம்லாம் அதிகாரம் கிடையாது அப்படிங்கிற கருத்தை அது நல்லா சொல்றாரு இன்றைக்கு அந்த புராணத்தில் குடும்ப புராணத்தில் இவர்கிட்ட கேட்டு சொன்னதாக இருக்கிற புராணம் அது அதனால முந்திகள் பிறவி தீர முனிகளுக்கு ஈசன் சொன்னான் முன் ஜென்மங்களை எடுத்த அந்த சஞ்சித்த கர்மம் இருக்க அதனால் அந்த பிறவியை நீக்கும் பொருட்டு சனகாதி முனிவர்களுக்கு ஈசன் சொன்னது அதை கொண்டிடாமறையின் ஈராம் கீதியின் இரண்டாம் அத்தை மங்கி போகாம இருக்கின்ற வேதத்தின் அந்தத்தில் சொல்லப்பட்ட கீதி எது கீதியினுடைய சாரம் அத்தை ரெண்டாம் அத்தியாயத்தில் சொல்லி முடித்தேன் எப்படி சொல்லி முடித்தேன் இன்று எல்லாம் அறியும்ன்னும் என்று வார் உழைத்ததன்றேன் இந்த உலகத்தின் கண்ணே தமிழ் பாஷை தெரிஞ்சவனு தெரிஞ்சு போட்டவன் சொல்றேன் எல்லாம் அறியும்ன்னேன் ஏன்னா தமிழகத்தை படிக்காத நம்மை போல் தமிழ் மொழி மட்டும் படித்தவங்க இருக்காங்களே தெரிஞ்சு கொள்ளட்டும் என்று நான் தமிழ் மொழிபெயர்த்திருக்கிறேன்னு சொல்கிறேன் அதனால்தான் இன்று இந்த காலத்தில் எல்லாம் தமிழ் மக்கள் படித்த தமிழ் மட்டும் படித்த எல்லாரும் விதமாக என்றுவாறு உரைத்ததன்றேன் என்ன முடிஞ்ச வரைக்கும் தமிழ் படித்திருக்கிறேன் என்று சொல்றார் வாக்கியம் இரண்டாவது அத்தியாயம் முட்டிற்று ஆயிரத்தி எண்பத்தி அஞ்சு வருத்தம் ஆயிருக்கு மூன்றாவது சம்பிரதாயம் ஆரம்பம் முடிந்ததையும் உன்னுமாரிதா கேயா ஒன்றே அல்லதை இன்னும் கேள்வி நன்றி சனி எம்பினான் பாட்டு இது முன்னரையாக பாட்டு முன்னம் முன்னூறு காலத்திலே நான்மறை யோதி முடிந்ததை நாலு வேதங்கள் சாமரம் சொல்லக்கூடிய நாலு வேதங்களும் அதிலே சொல்லப்பட்ட முடிஞ்சுவ முடிவானதைன்னு அர்த்தம் இந்த வேதாந்த கருத்து முன் காலத்தில் முடிவுகள் ஆராய்ச்சியப்பட்டு இறைவனால் அங்கீகரிக்கப்பட்ட கருத்து இது எந்த காலத்தும் மாறவே மாறாது இப்போ கண்டுபிடிக்கிற விஞ்ஞானங்கள் இருக்கே இது மாயை பற்றி ஆராய்ச்சி இருந்தாது சொரு பற்றி இது லௌகிக விஞ்ஞானம் இது ஆன்மீக விஞ்ஞானம் இதுக்கு காலப்போக்கில் மாறி மா பரிணாம கண்டுபிடிப்புகள் நிறைய இருக்கிறது மாறாத அதை கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது மாறாம இருக்கும் அதனால இதுல எந்த திருத்தமும் தேவையில்லை அந்த காலத்தில் சொன்னதே குரு பரம்பரையாக இன்றைக்கும் அதே தான் வருதோடைய வேறு கிடையாது லட்சம் பிரம்மாச்சியம் ரெண்டு லட்சம் எந்த மாறாது பிரம்மம் சத்தியம் மாறாதது பிரபஞ்சம் வித்தை மாறுவது இதுதான் அடிப்படை இது மாறும எந்த காலத்துக்கும் ஒருபோதும் மாறுவதில்லை அடிப்படை இது இவங்க வந்து மாறும் தன்மையுடைய லௌகிக்கத்தில் கண்டுபிடிப்புகள் புதுசாக செய்கிறாங்க மாறிட்டே போகுது மாறி மாறி போகிறதுனால அப்புறம் அவங்களுக்கு சரிப்பாகுது புதுசாக கடைபிடிச்சாங்க தான் மரியாதை அதனால நார்மறை யோதி முடிந்ததை சொல்லி முடிச்சாச்சு எந்த மாதிரி எந்த காலத்துக்கும் மாறாது ஒன்றினை இதை சிந்தித்து மீண்டும் செய்யணும்னா இது அரிது முடியாது மாத்தே முடியாது இந்த கருத்தை அப்படிப்பட்ட அந்த கருத்து எப்படி இருக்கு ஞண்ணும் ஞானமும் நியாயமும் அல்லதே அதான் நண்ணுண்ணா அறிபவன் ஞானம் அறிவு நியாயம் அறிபவி அதான் ஞாத்தா ஞானம் நியாயம்னு பெயர் திருப்படி அந்த பிரம்மஸ்வரூபம் திருப்படி அற்றது அதான் சொல்றார் நியாயமும் அல்லதை இன்னம் கேள்வீன் என்று ஈசனை நான் மீண்டும் மூன்றாம் அத்தியாயத்தில் நான் சம்பிரதாயமாக சில பாடலை சொல்கிறேன் அதை நீங்கள் கேளுங்கள் என்று முன்னரைய ஆட்சியில் ஆரம்பிக்கிறார் பதினஞ்சு பாட்டு தான் ஒரு பாட்டு போச்சு பதினாலு பாட்டு தான் இருக்குனமாகி நானா வெல்லாம் பிறப்பிடமாய் ஒன்றாய் ஓரோர் பொருள் இன்றி ஒளியாய் ஒன்றே ஒன்றோடு ஒமிப்பது அன்றாய் அயிலசராசரங்கள் ஆதாரம் தானா என்றும் பொருளாய் புலனாய் புனர் பரிதாய் ரெண்டாவது பாட்டில் பிரம்மத்தை பற்றி லட்சணம் பண்றார் நன்றாய் தெளிவாக சுத்தமாக ஞானகணமாகி ஞானம் அரிய வடிவமாகி நானாய் எல்லாம் பெறப்பிடமாய் இந்த மாயை மாயா காரியங்கள் நானாவாக தோட்டம் கொடுக்கின்றதுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கிறது அதுதான் ஒன்றாய் ஏக வாய் வேறொர் பொருள் இன்றி இதற்கு சமானமாகவோ அல்லது உயர்வாகவோ உண்மை பொருள் கிடையாது ஒலியாய் அது பிரகாஷ் கடிவமாக இருக்கிறது இருள் வடிவம் அல்ல ஒன்றோடு ஊமிப்பது அன்றாய் இதற்கு சமானம் ஒன்றும் சொல்ல முடியாது அகில சராசரங்களுக்கு ஆதாரம் தானாய் என்றும் எழு எழுதி பிறப்பு எப்படி ஜீவபேதங்கள் இது சரசரம் நிற்பான நடப்பணம் இதற்கு எல்லாம் ஆதாரமாக இருக்குது அதுதான் பொன்றாது வருவாய் ஒருபோது நாசம் கிடையாது மாய மாயாக இருக்கும் நாசம் உண்டு ஒரு காலத்தில் கர்ப்ப காலத்தில் ஒழுக்கம் பெறுது அப்புறம் மீண்டும் உற்பத்தி ஆகும் சொல்கிறாங்க இருக்கலாம் யாருங்கிறாங்க உற்பத்தி ஆகும் சொல்கிறோம் அப்புறம் இருக்கலாம் அப்படி அடிஞ்சும் போகலாம் அப்புறம் ஒரு காலத்தில் உற்பத்தி ஆனா ஆகாமட்ட போகலாம் ஏன் அணுகச் பதார்த்தம் தானே உற்பத்தி ஆகுது ஆகுல சொல்றத மனதே கொண்டு தானே உலகமே அது மனத்தினால் வந்து உலகம் மனம் உலகமே சுலுத்தில மனம் இல்லை உலகம் இருக்க என்ன இருக்கு அந்த பிரம்மஸ்வரூபத்தில் சொப்பனம் போலத்தான் அதான் சொப்பனம் போடும் என்ற துணிதான் ஞானி ஆவான் சொப்பனத்தில் சூரியன் வருகிறார் பிரகாசமாக இருக்கார் சந்திரன் வருறார் கொலிஷாக இருக்கு சொப்பனம் கண்ணோம் அங்கே விளக்கம் விஞ்ஞான விளக்கமெல்லாம் செய்கிறோம் எட்டு கோடி மைலுக்கு அந்த பக்கம் சூரியன் இப்போது நமக்கு வேலில் வெயில் கொடுக்குறார் இவர் அஞ்சு கோடி மைலுக்கு அந்த பக்கத்தில் சந்திரன் குடிச்சு பண்ணுறாள் என்று விவாறு இப்போ ஜாதகத்தை வந்த பிறகு எட்டு கோடி மைலும் அஞ்சு கோடி மைல் எங்க இருக்கு அப்படி ஒரு கற்பனை தான் அது அது மனதின் கற்பனை தேர்ட்டி வேறு கிடையாது அந்த ஆத்ம பிரகாசத்தில் இந்த கற்பனை அதே இங்கேயும் வந்த மன அதே மனம்தான் இங்கேயும் கற்பனை ஏன் அது வித்தியாசம் என்ன திடபாவனை பாவனை அது எப்போ அதில பாவனை ஜாதிரகம் அதே போல் பிரம்மஜாதம் வந்து இது அது இடமானதான் அதாவது இடமானதான் அங்கே இடமானதாக இருக்கு என்ன இருக்குது பிரம்மஸ்வரூபத்தில் எங்கே இருந்த பிரம்மஸ்வரூபத்தில் இது என்ன ஒரு தோ அப்படின்னு நல்லபோக போயிட்டு வந்து வச்சுக்கோங்களேன் இது பொருள் இல்லை போக மாதிரி போக வெண்ணில் பறக்குதுன்னு சொன்ன அது புகைக்கு என்ன கணம் இருக்கா இல இடை இருக்கா என்ன இருக்குது ஒன்று சும்மா போகிறது வர தோடு சரி அழிஞ்சு போய்தான் புகை மாறித்தான் இந்த பிரம்மசுரத்தில் ஒரு தோற்றம் அந்த தோற்றத்தை தோற்றம்னே கண்டவனா ஞானம் இல்லையில் சத்தியவோதத்தை சோதனை கொடுக்குதுன்னா அஞ்ஞானம் அது அஞ்ஞானம் அதனாலதான் அதனாலதான் பொன்றாதது பொன்றாது அதுவாய் அவிகார பொருளாய் விகாரம் அடைகிறது இல்லை மாறுதல் அடையிறது இல்லை அது புலனாயும் புலன் மூலமாக புல புனப்பும் அதாவது அணிவிக்கிறதுக்கே அது கிடையாது அப்படிப்பட்ட வசா அது என்று மீண்டும் இந்த பாட்டிலே பிரம்மத்தை பற்றி வாழிக்கிறார் இரண்டாவதிலைகளால் எட்டாத அதுவாய் எங்கெங்கும் சிறங்கால் கை கண் முகமுடைத்தாய் தெரியப்படாதாய் திறமாகி இருனம் எல்லாம் எருத்தற்கிடமாகும் பரந்தான் உணர்ந்தோர் நிர்குணமாம் பரமவியோமம் என்பர்களால் மூன்றாவது பாட்டு மீண்டும் சொல்றார் இரண்டாவது இலாது இரண்டாவது வசதி கிடையாது அப்படின்னா பிரம்மம் சொன்னா அவர் மாய மாயாக்கார இரண்டாவது இல்லையா அது ஒரு ஜடம் அது பொருள் இல்லை ஜடப்பொருளை பொருளாச்சியாக முடியாது ஒருவன் மனுஷன் இருக்கான் மனுஷனை பிற ஒரு பருமை செஞ்சு வச்சுருக்காங்க அது இவன் மாலை இருந்தாலும் கூட இவன் முடியுமா அது அது மனுஷன் சொல்லுவாங்களா ஒருபோ சொல்ல மாட்டான் இருக்குது அதே மாதிரி இருக்கு அவ்வளோதான் ஆனாலும் அது மனுஷன் ஆகாது அதுபோல் பிரம்மசுரவம் ஒன்று இருக்குன்னா அதற்கு ஏழையான லட்சணங்கள் இருக்கத்தான் செய்யுது அவசியங்களுக்கு அனைத்தையும் கண்டம் அது உள்ளது ஆனாலும் அது அது அதுக்கு சுதந்திரம் கிடையாது மழை சம்பந்தம் இல்லாத அது ஜடமாக அது ஆசா ஆடாமசையாம்தான் இருக்கு சம்பந்தம் ஏற்படும் போது அது சேதத்திறன்மை அடையுது சம்பந்தத்தினால் வந்து சேதனத்திறன் அப்போது அசை ஆரம்பிக்குது அசைவு தான் இந்த பரிணாமம்லாம் விவீத பரிணாமம் ஒரு பயனார் என்ன பண்ணுவார் பிறகு அந்த மாயில பிரதிபித்த பிரதிபம் இருக்கு அதுதான் ஏடு கட்டுப்படுத்து ஈஸ்வரனாக மாயிலை பிரதிபித்த கட்டுப்படுத்துகிறார் ஔத்திர பிரதி ஜீவன் கட்டுப்பட்டு இருக்காங்க அவர் கட்டுப்படுத்து அவர் கட்டுப்பட்டு இருக்காங்க இதுதான் அவர் பந்தத்தை விடுபட்டவர் பந்தத்தை உடைவாருங்க அதனாலே ரெண்டு பேருக்கு இப்போ விவகாரம் பந்தத்தை விடுபடுறதுக்கு அவர் முயற்சியெல்லாம் செய்கிறார் இவர்கள் பந்தத்திலிருந்து விடுபடுறதுக்கு இவங்களும் முயற்சி பண்ணுறாங்க ரெண்டு பேர் முயற்சி பண்ணுறாங்க இப்படி காலம் போகும் இதாக இருக்க நிலவரம் மாயை அந்த சம்பந்தம் நீங்க போச்சுன்னு சொன்னால் ஜனம் பல படி ஜனமாயிடும் அந்த பல்லாபோக்கு தெரியல காந்தித்தேட்டிக்காது பேசாமல் அப்படி போல இரண்டாவது இளவால் இழாது அளவைகளால் எட்டாது எட்டாவது அதுவாம் அதுவா அளவை பிரமாணங்கள் பிரமாணாதி மன்னரசு பிரமாணமேக்கு எட்டாவது ஒரு வருஷம் எப்படி நான் ஒத்துக்கிறதுங்கிறேன் நான் கர்மகாண்டன்னு சொல்கிறேன் பிரமாணம் இருக்கு அதுக்கு இந்த கர்மகாண்டம் செய்தனால சொற்காதி பதவி அடையலாம்னு பிரமாணம் சொல்லுது வேதம் சொல்லுது நான் ஒத்துக்கிறேன் ஏன் பிரமாணத்துக்கே அப்பா பிரமாணம் இல்லாத ஒரு பொருள் நான் எப்படி ஏற்றுக்கிறதுங்கிறேன் அது வாதம் வாதம் அப்புறம் தான் சொல்கிறார் பிரமாணங்களே ரெண்டு விதம் உண்டு சக்தி விருத்திக்கு எட்டாவது லட்சணாவர்த்தி எட்டும் லட்சாவர்த்தி அவரை சொன்னது அந்த காலம் அதை தாரு சொல்லப்பட்டது லட்சாவை சேர்த்துக்கோங்க நல்லா சீக்கிரம் புரியும்னு லட்சாவை சொன்னான் லட்சணாவி ஒன்று பூசை இல்லை உடத்தி உள்ளது அந்த லட்சணாவர்த்தி விட்டவை என்று விடாது என்று விட்டு பிரிக்கலாம் விட்டவை இதெல்லாம் லௌகிகத்தை பொருந்தும் விட்டு மட்டும் இதுக்கு நல்லா பொருந்தோம்னார் ஒரு பாகத்தை விட்டு ஒரு பாகத்தை பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொன்னார் அப்புறம் தான் சக்திவர்த்திக்கு எல்லா பொருளும் எட்டதில்லை சிம்மம் தேவதத்தன் எங்கேயா குதிரை காலம் அவன்தாயது கத்துக்கிட்டே இருப்பான் குலசம்பந்தம் குதிரை குதிரை மாதிரி ஓடலாம் பாருங்க ஓடுவான் குதிரை மாதிரி பிறக்கிறவங்க படத்துட்டான் சிங்கம் என்னையா சிங்கங்கிறீங்க படிதக்கான ஒன்றும் காரணம்னா சிங்கம் போல தான் இப்போ பார்த்தாலும் ஒரு மீட்டர் கிடப்பான் அப்படி குண சம்பந்தம் போயிருக்கு குண சம்பந்தம் பேருது அப்படின்னு நடைமுறை உண்டு அப்புறம் ஒரு பாகத்தை விட்டு ஒரு பாகத்தை கொள்வது சாத்துக்கிட்டு போட வாங்குறோம் அப்படியே சாப்பிட வேண்டியது தானே ஒரு பாகத்தை கொள்றோம் ஒரு பாகத்தை விடுறோம் இல்லை நடக்குதா இல்லையா வளபரம் வாங்குறோம் ரூபாய் தீட்டு ரூபாய் கொள்ளலையே அப்படி எத்தனையோ இருக்கு முருங்காய் சாப்பிட்றோம் வெண்டிகாய் சாப்பிட்றோம் வெண்டிகாய் அப்படியே முழுஞ்சிர முருங்கையே திப்புறோமே அது செய்யலாமா ரெண்டு ஒரே மாதிரி தானே இருக்கு ஒரு கவலை மட்டும் தானே அப்படின்னா அது பாதித்தான் பண்ண வேண்டியிருக்கு முரணும் எங்க முரணும் பிரிச்சிடலாம் தவறு இல்லைன்னா அப்புறம் வியஞ்சனாவிரத்து குறிப்பினாரே அதுவும் உண்டு நாலு சந்தி எடுத்துனா போலீஸ் அனுப்ப அப்படியும்மா நிற்கணும் எப்படி என்ன போகணும் இப்படி என்ன செய்யணும் விட்டு இவன் காட்டும் அப்படியா இவன் சரி அப்படியே போன குழந்தைங்க இல்லைம்மா இது குறிப்பு செஞ்சிக்கிறேன் குறிப்பு இன்னும் பகைவன் வீட்டு ஒருத்தன் போறானா நெங்கையா போறேன் அது அவங்ககிட்ட வீட்டு ஆனா அவன் பகைவனாச்சு என்ன கூப்பிட்டான் சாப்பாட்டுக்குன்னா போறேன் இப்போ விசஞ்சாடு போ அப்படின்னாண்ணா விசைச்சாவிடா போறேன் நான் விருந்து கூப்பிட்டாயா அப்படியே என்ன அர்த்தம் உனக்கு விசம்பான்னு அர்த்தம் சாப்பாடு அதனால் போகாதே இது வெஞ்சனாவது குறிப்பிட தெரிஞ்சுக்கிறது அதை தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் சக்தி வீட்டு நேராக எட்டு பார்க்கறது இந்த நாலு வருத்திக்கு எட்டலேன்னு சொன்னாக்கா அது பொருளாக தராது வாக்கியம் தெள்ளத்தக்கதுன்னு அர்த்தம் நாலு எண்ணி வேணா எட்டலாம் அப்புறம் இருக்கும்போது லட்சணாவத்தி நீ வைத்துக்கோள் அற்றாபிரத்தி தருகிட்டே போன எங்கேயும் இருக்கிறது எதுவும் அது அர்த்தியும் அது வச்சுக்கலாம் அர்த்தம்லையா ஒரே சக்திவர்த்தி கற்றது அர்த்தம் பண்ணாக்கடை அளவைகளால் எட்டாவது எட்டாவது கை கண் முகம் உடைத்தாய் அது எங்கெங்க இருந்தாலும் அங்கெல்லாம் கை காலாக இருக்கு முன்னே கால் இல்லாமல் நடந்தேன் கை இல்லாமல் குண்டு வகுத்தான் படிக்கலையாம் ஒருக்கு இது விஸ்வ தெரியப்படாதாய் ஆனாலும் இது பகிரகமாக தெரியாது திறமாகி இது உறுதியாக இருக்கு இது மய மயக்கமுறை மறு அடையதில்லை இரு கெட்டியா இருக்குன்ற பாருன்னா பூமி பூமிக்கு கடியத்தன்மை அர்த்தம் நீர் இருக்க அது பஞ்சபூதங்களில் ரெண்டாவது அது என்ன செய்யுது இலவன் தன் தீ சுடும் தன்மை உடையது காற்று அசியம் தினம் உடையது இடம் கொடுக்க தன்னை எல்லாம் இருத்தற்கு இடமாகும் எப்படி ஆகாயம் நாலு இருக்கிறதுக்கு இடம் கொடுக்குதோ அதுபோல ஆகாயம் உள்பட பஞ்சபூதங்களுக்கு ஆத்மா இடம் கொடுக்குது பரம் தான் உணர்ந்தோர் அப்படிப்பட்ட பிரம்மஸ்வரூபத்தை தான் என்று அறிந்த ஜீவமுத்தர்கள் நிற்குணமாம் பரம வியோமம் என்பவர்களால் அவர்தான் நிற்குணம் குணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டது என்றும் மேலான அதி சூட்சமாயிர்கள் ஆகாயம் என்றும் ஆக யோமுத்தருக்கு அது விளங்குது அத்தகைய பிரம்மஸ்வரபந்தான் இது என்று சம்பிரதாயத்தியாயம் பிரம்ம சம்பிரதாயத்தான் அப்படின்னு சொல்லி முடிகிறார் அரிதாயாம் அனைத்தார் உயிர்க்கும் உயிர் அந்த புறமும் பிரமும் நானே பிறர்க்கென்றும் பரம்பி என் பாலி இருந்தி சகமெல்லாம் சரியா நின்றது என்றான் சகல வேதங்களும் அறிவான் நாளாவது பாட்டு அறியாத அரியா அறிவாய் அரியா அறிவே ஆய் அரிய அறிவே அறிவாய் இந்த பிரம்மஸ்வர பத்தி அறிய முடியாது சாமான்யமா உச்சாரபுருஷன் அறியலாம் அறியா அறிவே ஆம் இது சாமானிய மக்களுக்கு அறியாத அறிவு அனைத்து ஆழ்விற்கும் உயிர் ஆனாலும் இதுதான் எல்லாருக்கும் ஆதாரமா இருக்கிறது பிரம் இல்லையே ஓருக்கு அறிவு இல்லை என்றால் அறிவு இருக்குன்னா பிரம்மசுரத்தினுடைய அம்சம் தான் வேற ஜடத்துக்கு அறிவு கிடையாது அந்த பெரிதாய் அகமும் புறமுமாம் பிரமம் நானே பெரிதுக்கெல்லாம் பெரிதா இருக்கிறதும் எல்லா போலயும் உள்ளும் புறமுமாக இருக்கிறதும் என்று சொல்லக்கூடிய பிரமம் எதுவோ அது நானே தான் பிறர்க்கு என்றும் தெரியாது அஞ்ஞானிகளாகிய முடர்களுக்கு எப்போதுமே தெரியாது என்னாலே பரம்பி என்பால் இருந்து இஜகமெல்லாம் சரியா என்னுடைய முன்னிலையிலே பரிணாமல் யோகிதனாலே எங்கும் வியாபமாகி அந்த மாயானது இஜகமெல்லாம் சரியா நின்றது இந்த உலகத்தையான் அழக சஞ்சாரம் பண்ணிக்கொட்டு மாறிக்கொண்டே இருக்கிறது சஞ்சாரம் பண்ணது என்று அறிவான் என்று இந்த பிரகாரமாக எந்த சாங்கியபுருஷன் அல்லது விசாரபுருஷன் விசாரித்து தெரிந்து கொள்கிறானோ அவன் சகல வேதங்களும் அறிவான் எல்லா வேதங்களும் அறிந்த நிலை பெற்றுகிறான் ஏன்னா இதை அறிந்தால் எல்லாம் அறிந்தாமோ அதை அறிந்தனையா என்று உத்தக சுவேத கேட்டாரான் மகனுக்கு அப்படி ஒரு பாடத்தில் எங்க சொல்லவே இல்லை என்றார் ஆனால் அது கேட்கல அவர் தெரிஞ்சாலே சொல்லுவார் அது தெரியல அப்படின்றார் ஏன்னா அவர் கர்மம் பக்தி தான் சொன்னார் வழியே யானைக்கான சொல்லலை அதுக்காக சொல்லாம் அதை அறிஞ்சனையா கேட்ட அது என்னது அப்படி பிரம்ம பிரம்மத்தை தெரியுமா ஏறப்பட தெரியுமா அதை அறிஞ்சாக அடிப்படை தெரிஞ்சுக்கிறேன் ஏறப்பட எதுக்கு சுகத்துக்கு தான் வாங்குறதுக்கு சம்பளம் எதுக்கு சுகத்துக்கு தான் அந்த சுகம் அதுலேயா இருக்கு கப்பல் ஓட்டத்தில் இருக்கு அல்லது அந்த பணம் சம்பளம் வாங்கி போபானு சுகந்த ஆத்மாசம்சமாச்சு அந்த கப்பல் ஓட்டம் ஏன் ஏரப்பிழ ஓட்டானே சம்பளம் குறைக்கிட்டோம் அல்ல ரெண்டு மாச கால சம்பளம் கொடுக்கட்டும் இருக்கானு பார்த்தேன் பாப்போமே இருப்பான அப்ப அவனுக்கு தெரிஞ்சு என்ன பண்றது வெறுக்கிறான் வித்த தெரிஞ்சாலும் கூட சம்பளம் குறைச்சான்னா வெறுக்கிறான் அந்த வேலை வேணாங்கிறான் குறி பா பண்ணாங்கள்ல இப்போ அதுபோல எதுக்கு அடிப்படை என்ன சுகம்தான் அந்த சுகமானது நானாக இருக்கிறேன் சுகமான வாஞ்சி கிடைக்குது எந்த வாஞ்சி எனக்கு வேண்டாம் ஆத்மாக எனக்கு வாஞ்ச பதார்த்தம் அதான் இருக்கேன்னு நினைச்சிக்கிட்டான் அப்போ அதை அறிஞ்சாக்கா எது அறியணும் அப்போ எல்லாம் அறிந்தாவது ஆகுது எல்லாம் தெரியுது எதுக்கு எல்லாம் ஆடுவதும் பாடுதும் காசுக்கு காசு எதுக்கு சுகத்துக்கு தான் என்னது பண்ணுறாங்க எல்லாம் காசுதான் காசு எதுக்கு அய்யா சுகத்துக்கு தான் சுகம் எங்கே இருக்கு விஷயத்தில் இருக்குது ஆர்ட்லாம் சுக முடியும் அதை அறிஞ்சே எல்லாம் அறிஞ்சாச்சு சுகத்துக்கு தான் எல்லா வேலை பார்க்குறேன் அது சுகம் நானாக இருக்கும்போது நான் எந்த வேலை பார்க்கணும் பார்க்க சும்மா இருக்கலாமா பிரார்த்தை எதுனா பார்க்கறதுல ஏறப்போ ஓட்டலாம் பிரார்த்தி இருந்தால் அதுக்கப்புறமும் ஓட்டலாம் தான் இல்லை தறி ஓட்டலாலும் ஓட்டலாம் சுத்தலாம் எல்லாம் சுத்தம் உரு சுத்தலாம் எல்லாம் செய்யலாம் அப்படி அந்த என்பால் சகலமெல்லாம் சரியான் என்றது என் அறிவான் சகல வேதங்களும் அறிவான் எல்லா வேதத்தையும் படிச்சவன் ஆகுவான்னு ஒரு தானாய பரம்பொருளை உணரப்பட வியல்வதனால் தெரியாமே எனப்படும் அந்த தெரியாமையிலே திகழ்காலம் பிரதானந்தான் புமான் பிறந்தவற்றான் முழுதும் பிரத்தலினால் நிருபாதிகமா பிரோமயம் நிகழ்வே இந்த நிகழ்வெல்லாம் ஐந்தாவது போட்டி ஒரு தானாய பரம்பொருளை உணர மாட்டாது ஒரே பரம்பர்தான் இருக்கு அதை நான் என்று உணரலான்னு சொன்னாக்கா எவ்வளோ கழுதை இருக்குன்னு சொல்லிருப்போம் அது தெரிஞ்சுக்கிட்டு அந்த கழுதும் இல்லை உணராத காரணத்தினாலே அது பேர் என்ன தெரியாமை எனப்படும் அஞ்ஞானம்னு பேர் இருக்கு தெரியாமை நீங்கள் என்ன கேயா தெரியாது அவங்க சொல்கிறேன்ல அந்த தெரியாமையினாலே அப்படி அஞ்ஞானத்தில் என்ன லாபம் தீவிர காலம் முதல்ல கால உற்பத்தி அஞ்ஞானத்தினாலே பிரதான மூட பிரகிருத்தி புமான் அது பிறந்த ஜீவர்கள் பிறந்த அவற்றால் அதன் பிறகு பிறந்த பிறகு முழுதும் பிறத்திருந்தால் அப்புறம் சேர்ந்து கல்யாணம் காட்சி கருமாதிகள் கல்யாணம் சேர்ந்து போக பிரய நிகழ்வே இந்த நிகழ்வு இப்படி எல்லாம் வருது எங்க இருந்து நிருபாதிகமா பிரமமயம் எல்லாம் இருக்கு இந்த நிகழ்வு எல்லாம் அதனுடைய நிகழ்வு தான் ஆகவே இந்த பரம்பொருளை எவன் தெரிஞ்சுக்கலையா அதுக்கு அஞ்ஞானம்னு பேர் அஞ்ஞானத்தான் என்ன ஆச்சு காலம் மூலபருதி ஜீவன் இவர வரக்கூடிய இந்த உலகம் உலகத்தில் வரக்கூடிய பிறப்பிறப்புகள் அவர்களுடைய சோதுக்கங்கள் சம்சார சாகரம் தாண்ட முடியாதது எல்லாம் சேர்ந்து போகுது ஒரு அஞ்ஞானத்தை இவ்வளவு வருது தெரியாமல் தெரிஞ்சுக்கிட்டா எல்லாம் போயிடுது ஆகவே இதுதான் உள்ள நிலை என்று சொன்னார் அஞ்ஞானம் அப்படிங்கிறது எவ்வளவு கெடு கெடுமை பண்ணுதுன்னு இந்த பாட்டில் சுருக்கமாக சொல்றார் தெரிஞ்சுக்கிட்டா ஞானம் தெரியல அஞ்ஞானம் அஞ்ஞானத்தை வரக்கூடிய பலன்கள் என்ன இதுதான் ஜீவபவனை அந்த ஜீவமாக வர்றது எவ்வளோ கஷ்டம் எல்லாம் பாவனை தான் வேறும் கிடையாது சம்சார சாகமெல்லாம் பாவனை தான் ஞானமும் பாவனை தான் பந்தம் மோட்சம் போகிற எல்லாம் பந்தம் துக்கம் பந்தமில்லாம் நினைச்சா ரெண்டும் பாவனை தான் இந்த பாவனை சாமானியமாக இருந்தால் சீக்கிரம் மாற்றிடலாம் திடபாவனையாக போச்சு சம்ஸ்காரம் வாசனை பழக்க வழக்கங்கள் இப்படி போயிடுச்சு அதை மாத்துறது பெரிய பாடம் இருக்கு அதே மாதிரி எதிர எண்ணங்கள் ஜிடம் ஆக்கலாத இல்ல போக எதிரி பலமா இருப்பானே இங்கேயும் படம் பலமா இருந்தாதான் எதிரி பயப்படுவான் அல்லது வெளி போயிடுவான் இங்க லேசு பாசா வச்சுக்கிட்டு இந்த பண்ண ஓ சும்மா என்ன